அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுநாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் நேற்றைக்கு இந்த குரலுக்கு பொருள் பார்த்திருக்கோம் இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை இதில் சொல்லலாம் என்று கருதி இன்றைக்கும் இதுக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் அதாவது வாழ்நாட்களை வீணாக்காம விழிப்புணர்வோட ஒருவன் நல்ல செயல்களை செய்து வருவானே ஆனால் அப்படி செய்யக்கூடிய தன்மையானது மறுபடியும் உடம்பெடுத்து வாழ்கின்ற நாட்களில் வழியினை அடைக்கக்கூடிய கல்லாகும் அப்படின்னு இதற்கு பொருள் அதாவது மனிதன் வந்து நல்ல காரியம் செய்யாமையே காலத்தை கடத்துறது ரொம்ப பெரிய தவறு அவனுக்கு இந்த பிறவியினுடைய அருமை பெருமை புரியணும் அதுதான் வள்ளுவருடைய நோக்கம் அறியாமை தன்முனைப்பு பேராசை பற்று வெறுப்பு இதன் காரணத்தினால மனிதன் அறத்தை செய்கிறதே இல்லை அதுக்கு பதிலாக பாவங்களை வேறு செய்து விடுகிறான் ஆகையினால் இதனால் வரக்கூடிய வினைகள் வினை பயன்கள் நல்ல காரியத்தில் இருந்துட்டால் பரவாயில்லை செய்யணும் நல்ல காரியம் செய்யணும்னு அப்படி இல்லை ஆனால் நிறைய பேருக்கு இதனால் என்னாகிறதுனா அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த உயிர் வந்து என்ன பண்ணும் உடம்பில் இருந்து வாழ்நாள் முழுவதும் வீழ்நாள் படாமைன்னு நீங்கள் சொன்னார் வாழ்நாள்னு சொல்லியிருக்கார் கீழே ஆனால் வாழ்நாள்னா வாழ்கின்ற நாட்கள் இந்த வாழ்கின்ற நாட்கள்லாம் இந்த உடம்புக்குள்ள உயிர் இருந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் வீழ்நாள் நன்றாற்ற வேண்டும் அப்படி இருந்ததுன்னா வாழ்நாள் முழுவதும் துன்பம் வராமல் தடுக்க முடியும் அது மாத்திரமில்லை ரெண்டு கருத்து இருக்குது இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் துன்பம் வராமல் இருக்கலாம் வராமல் இருக்கும்படி பண்ண முடியும் அப்படியே துன்பம் வந்ததுன்னா முன்பு செய்த தீவினையினுடைய பயனால் துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அதை வெற்றி காணக்கூடிய மனப்பக்குவம் மன வலிமையும் கிடைக்கும் ஆக ஒரு நாளைக்கூட வீணாகாமல் புண்ணிய செயல்களை செய்தால் நிச்சயமாக நமக்கு பிறப்பே இல்லாமல் செய்துவிடும் அப்படிங்கிறது தான் விஷயம் வெறுப்பு வெறுப்பு இல்லாத திட்டமிட்ட சீரான வாழ்க்கை குழப்பமில்லாத வாழ்க்கை முறைக்கு தான் அறம்னு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் யாரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு குழப்பம் வராது நமக்கு காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் என்ன செய்ய போகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மனசு அலபாயாது மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த தர்மத்தினுடைய பெரிய சக்தி என்னென்னா மனதை நாம் ஆளலாம் சாதாரணமாக நமக்கு என்ன செய்ய போகிறோம்னு தெரியலன்னா மனம் நம்மை ஆள ஆரம்பித்து விடும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு திட்டமிட்ட வாழ்க்கை இல்லை என்றால் மனம் நம்மை ஆள ஆரம்பித்து நம்மை தவறான வழியிலே கொண்டு செலுத்தி நம்மை துன்பத்துக்கு ஆளாக்கி விடும் ஆகவே மனதை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அறத்துக்கு தான் இருக்கு தினந்தோறும் ஜபம் செய்கிறதோ படிக்கிறதோ லௌகிக உலகியல் காரியங்களை செய்கிறதோ நாம நாம் கூடாது, நான் இதெல்லாம் செய்யாமல் போயிட்டேனேன்னு பிற்காலத்தில் பஷாத்தாபம் பின்னால் வருந்தி பயன் இல்லை பொழுத வீணடிக்கிறது ரொம்ப சுலபம் அது நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் பொழுத பயனுள்ளதாக கழிக்கிறது ரொம்ப ஒரு ஒரு க்ஷணமும் வீணாகாமல் ரொம்ப கடினம்தான் அப்படி விழிப்புணர்வோடு நாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணினா கடைப்பிடிச்சா நேரத்தை நல்ல பண்டியாக பயன்படுத்தினா ஏற்கனவே பார்த்தோம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாருங்கிற இடத்துல நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துகிறது இறைவனுக்கு செய்கிற பூஜைன்னு பார்த்தோம் அப்படி பண்ணால் மறுபிறவி இல்லாமல் போயிடும் இந்த மறுபிறவி கொள்கையை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய புண்ணியம் தேவைப்படுகிறது சில பேருக்கு இந்த மறுபிறவி கொள்கையிலேயே நம்பிக்கை இல்லை புரியறதும் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு புரியும் புரிகிறபோது நாம் இத்தனை நாளாக வீணடிச்சிட்டோமே அப்படின்னு வருந்தி என்ன பிரயோஜனம் அதற்கு தான் இதை வலியுறுத்துறதுன்னு பேர் இப்போவே சொல்லிகிட்டே இருக்கிறது சொல்ல சொல்ல சொல்ல மனசில் கொஞ்சமாவது அது பதியும் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து இன்பத் துன்பங்களில் உழலாமல் இருக்கிறதுக்கு இந்த தர்மம் என்று சொல்லப்படுகிற அறம் ரொம்ப உதவும் இல்லைன்னா கலைகள்லாம் ஓயாமல் இருக்கிற மாதிரி பிறவிகளும் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நாளை